நற்றினை நேர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்கள் அலுமையிலும் பெய் தொல்லை நீங்க முறை ஐந்தாறு பருப்பை எடுத்து நன்றாக அரைத்து அதனுடன் வினிகர் சேர்த்து நன்றாக குழைத்து படும்படி அப்ளை பண்ணிட்டு சிறிது நேரம் ஊற வைத்து பிறகு தலை குளித்து வந்தால் பெண் தொல்லை நீங்கும் ட்ரை பண்ணி பாருங்க வருவங்களை மீண்டும் சந்திப்போம்